நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது முள்ளு முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள் பச்சரிசி மாவு ஒன்றை கப் கடலை மாவு அரை கப் உப்பு ருசிக்கேற்ப மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு சிட்டிகை வெண்ணெய் ஒரு டேபிள் எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம ஒரு பவுலில் இந்த பச்சரிசி மாவு கடலை மாவு ஜலிச்சு எடுத்துப்போம் எடுத்துக்கிட்டு அது கூட உப்பு ருசிக்கு ஏற்ற மாதிரி கலந்துருவோம் பார்த்து கலக்கணும் நல்லா விரல்லையே எல்லா சைடும் படுற மாதிரி கலந்துடணும் இல்லைனா உப்பு ஒரே இடத்துல நின்றுடும் மிளகாய் தூள் போட்டு நல்லா கலந்துடலாம் மிளகாய் தூள் வேணாம்ன்றவங்க விட்டுடலாம் அது காரத்துக்காக கொஞ்சம் ஆட் படுறோம் பெருங்காய்த்தூள் ஆட் பண்ணிவிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் கையிலே தான் கலக்கணும் இதெல்லாம் வெண்ணெயை எடுத்து நல்லா கையிலே எல்லா மாவுலேயும் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடுவோம் கலந்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் தளர்வாக விசஞ்சி வச்சுருவோம் முறுக்கு மாவைத்த பசி வச்சுட்டு அந்த முறுக்கு பிழுற குழலில் நல்லா எண்ணெய் தடி வச்சுருவோம் உள்ளெல்லாம் தடிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வானல் வச்சுருவோம் வானல் குஞ்சதும் எண்ணெய் ஊற்றிடலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிருவோம் ஏன்னா நல்லா கொதித்ததும் கொஞ்சம் மீடியம் ஆக்கிக்கிட்டு இந்த மாவை பிழிஞ்சி விடுவோம் முறுக்கு ரவுண்டாகவும் பண்ணிக்கலாம் இல்லை நமக்கு நீட் நீட்டாக வேணும்னாலும் பண்ணிக்கலாம் நம்ம முறுக்கு ந நல்லா பழிஞ்சி அது போயிடும் உள்ளே போயிடும் அப்படியே கொஞ்சம் வெந்து மெயிலுக்கு வரும் இல்லையா அப்போ மறுபடியும் திருப்பி போட்டு அந்த உசுன்னு சத்தெல்லாம் அடங்கிடும் திருப்பி போட்டு எடுத்தோன்னா சூப்பாபாக டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கிறிஸ்பி முல்லை முறுக்கு தயார் இது நல்லா கொஞ்சம் ஆறு டோன்னு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தோடனே நல்லா டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சோன்னா ஒரு மாதம் ஆனால் கூட கிறிஸ்பியாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவகளை மீண்டும் சந்திப்போம்